மற்றொரு அவருக்கு இவர் உதவி செய்வதை விட்டுவிடமாட்டார் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமின் மீது அவரது கண்ணியமும் அவரது சொத்தும் அவரது ரத்தமும் விளக்கப்பட்டவையாகும் இரையச்சம் என்பது இங்கே உள்ளது ஒரு முஸ்லிமான சகோதரரை இழிவாக எண்ணுவதே மனிதனுக்கு தீமையால் போதுமானதாகும் என்று நபி சொல்லாஹு அணிஹிவசம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஒன்று இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்